தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பண்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நிறைய சித்தர்கள் வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கிறார்கள் அதாவது சித்தர் சமாதிக்கு சென்று வந்தாலே அல்ல சித்தர்களின் வரலாற்றை காதில் கேட்டாலே நமக்கு அவர்கள் அருள் கிடைக்கும் பலம் கிட்டும் என்று சொல்கிறார்கள் அதனால் இந்த சித்தரின் கதையை கேட்கும்படி உங்கள் அனைவரையும் சிரந்தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இன்று கோரக்கர் சித்தரை பற்றி உங்களோடு இன்று நான் உரையாற்றுகிறேன் கோரக்கர் இறப்பு இல்லாத மகா யோகி பதினெண்டு சித்தர்களில் ஒருவரும் நாத சைவம் என்ற சைவ பிரிவின் நிறுவனமும் ஆவார் இவரை வடநாட்டில் நவநாத சித்தர் என்ற சித்தர் தொகுதியின் தலைமை சித்தராக போற்றுகின்றனர் கோரக்ஸ்நாதர் என்பது அங்கு அவரது பெயர் தமிழகத்தில் மட்டுமல்ல வட இந்தியாவிலும் நேபாளத்திலும் மிக பிரபலமானவர் கோரக்கர் கோரக்கரின் தோற்றத்திற்கு காரணவர் மச்சமுனி மச்சமுனி இல்லர் வாழ்க்கை நடத்தும் போதே மேற்கொண்டவர் அவருக்கு மகனாக பிறந்தவர்தான் கோரக்கர் கோரக்கர் தாய் அவரை பிரசவித்தவுடன் இறந்து போனார் மச்சமுனி பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வடக்கு பொய்கின் வந்தார் அங்கு ஒரு குழந்தை பேரில்லாத தம்பதியிடம் அக்குழந்தையை வளர்க்க ஒப்படைத்தார் அவர்களும் மகிழ்ச்சியுடன் அக்குழந்தையை வளர்க்க சமதித்தனர் பச்சமுனி அவர்களிடம் இந்த குழந்தைக்கு கோரக்கர் என்ற பெயர் வைத்துள்ளேன் அப்பெயருடன் இந்த குழந்தையை வளருங்கள் இவன் இந்த உலகை மக்களுக்கு வரும் கோரமான நோய்களையும் மனம் வருந்தி வாழும் மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் போக்க பிறந்தவன் எனவே கோரக்கர் என்று பெயர் வைத்தேன் என்று கூறி நான் தபம் இருக்க செல்கிறேன் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து நான் தபம் முடிந்து திரும்பும்போது என் மகனை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு கிளம்பினார் அந்த தம்பியனர் தெய்வ பக்தி மிகுந்த மிகுந்தவர்கள் அவர்களிடம் வளர்த்ததால் கோரக்கர் இளம் வயதிலே தெய்வப்பற்று அதிகம் பெற்று வளர்த்தார் அந்த சமயம் சித்தர் காக பூஜண்டர் அங்கு வந்து தங்கி தவம் செய்து கொண்டிருந்தார் அதனால் வடக்கு பொய்கையூரில் உள்ள காடு காக புஜண்ட என்ற பெயர் பெற்றது அவரை தரிசிக்க பல சித்தர்கள் சிவனடியர்கள் அங்கு வந்து செல்வது வழக்கம் இதனால் கோரக்கருக்கும் இளம் சித்தர்களின் ஈர்ப்பு வந்தது அவரும் அங்கு வரும் சித்தர்களையும் சிவனடியார்களையும் வணங்கி அவர்களின் ஆசிகளை பெற்று வந்தார் அவர்களுக்கு தேவையான தொண்டுகளையும் செய்து வந்தார் அவர்களிடம் நெருங்கி பழகியதால் அவருக்கு தானாகவே யோகமும் ஞானமும் கிடைத்தது இப்படியும் கோரக்கரின் வரலாறு ஒன்று உள்ளது கொல்லிமலையில் பலகாலம் வாழ்ந்த கோரக்கர் உயிர் மருந்துகளையும் குளிகைகளையும் தயாரித்து அவற்றுடன் தான் ஞானத்தால் உணர்ந்த தேவரகசியங்களை ஓலை சுவடையில் எழுதி ஏழு பெட்டிகளை உருவாக்கி ஒவ்வொரு பெட்டியினுள்ளும் ஒவ்வொரு வகை பொருளாக அடைத்து அவற்றை எல்லாம் கோரக்கர் குண்டம் என்ற இரகசிய இடத்தில் புதைத்து வைத்தார் எனப்படுகிறது அது கொல்லிமலையில் உள்ள ஒரு பூந்தோட்டத்தில் உள்ளது என்றும் அங்கு எட்டு வகை காளியம்மன் கோயில் உள்ளது என்றும் இது காவல் தெய்வமாய் இருந்து காக்கிறது என்றும் நம்பப்படுகிறது பயணிகள் போக பாசன முருகன் சிலை செய்ய கோரக்கர் உதவினார் பொதுவாக சித்தர்கள் இரண்டு மூன்று இடங்களில் சமாதிவது வழக்கம் அந்த வகையில் கோரக்கர் போரூர் திருக்கோ கருணாமலை நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள வடக்கு பொய்யூர் ஆகிய இடங்களில் சமாதி அடைந்தார் நாம் கோரக்க சித்தரை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் கோரக்க சித்தரை நாம் வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஜாதகத்தில் உள்ள சனி தோஷங்கள் விலகும் செய்யும் காரியங்களில் உள்ள தடை நீங்கும் மூளைகளின் மந்தம் தன்மை நீங்கும் மாணவ மாணவிகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் எலும்பு சம்பந்தமான வியாதிகள் குணமாகும் விவசாயம் செழிக்கும் தேவையற்ற மனபயம் போகும் தைரியம் ஏற்படும் அதனால் நாம் அனைவரும் கோரக்க சித்தரை வணங்குவோம் அவர் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்